तेन भवतु सहनो भुनकतो सहविद्यं करवा भवै तेजस्विना वधीतमस्कुमा विद्विशावहै ओम शान्तिः शान्तिः शान्तिः उपतिगुण आदर्श्लोक மனசஸ்யவன் மாய மயி த்தி நித்திஹா சீக் ிே விமீம் மனசோ விலாசம் தனோலமல விஜானமேகமுருதேவ விபாதி மாயாஸ் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி இந்த வாழ்க்கையை ஒரு பொய்த் என்று அறிவதும் அதே சமயம் தான் அவைகளுக்கு சாட்சியாக இருக்கின்ற நித்தியமான சுத்தமான பரிபூர்ணமான ஆத்மா என்பதை உணர்வதும் உபாயம் என்று உபதேசம் பண்ணுகிறார் அதை பல்வேறு முழி அழகு ஓடு அதை விளக்குகிறார் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் அந்த கருத்தை தான் பார்த்தோம் மேலும் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இதே கருத்தை இன்னும் தெளிவுபடுத்துகிறார் பகவான் திம் திர தூஷ்ணீம்ஜசுகா சந்திருத்தீம ய நேத் ஸ்மிருத்த संदृष्यते தூீம்வேன்ஜசுபவோ நரீகீம அழகான மொழிகளில் கூறிய கருத்துக்களையே மீண்டும் மீண்டும் விளக்குகிறார் பகவான் நிவத்த திருஷ்ண திருஷ்ணான் சொன்ன தாகம் அர்த்தம் தாகம்னா என்ன அர்த்தம் தனக்கு அந்த தாகம் வந்ததுன்னா அந்த தாகத்தை எப்படி தணிக்கிறது ஜலத்தை குடிச்சு தணிக்கணும் தாககான்னா தகனம்னாலே எரிய இருந்ததுன்னு தானே அர்த்தம் உள்ளே வந்து தாகம் வருகிற போது ஜலத்தை குடிச்சா அது சமமாகிறது இதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ தாகங்கள் இருக்கு பொருள் தாகம் இருக்குது புகழ் தாகம் இருக்குது பதவி தாகம் இருக்குது எத்தனையோ தாகம் இருக்கு இந்த தாகங்களையெல்லாம் நாமளும் சமம் பண்ணி பண்ணி பார்க்குறோம் அது வந்து அந்த தாகம் சாந்தியாக மாட்டேங்கிறது தாகசாந்தி தாகம் சந்தி ஆகறது இல்லை திரும்ப திரும்ப தாகம் தோன்றி கொண்டே இருக்கிறது இந்த உடல்ல இருக்கிற தாகத்தை பூர்ணமா நம்மளால் நீக்க முடியாது அடிக்கடி தாகம் எடுக்கும் அதுக்கு ஜலம் கொடுக்கணும் ஓகே தப்பு இல்லை ஆனா மனசுல இருக்கிற தாகங்களை எல்லாம் தீர்க்க முடியாது மனசில் இருக்கிற தாகங்களை எல்லாம் தீர்க்க முடியாது அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் திருஷ்ணா இதுல இருந்துதான் என்னவோ தர்ஸ்ட் இதுதான் என்ன சில வேர்டு எல்லாம் எப்படி காயினாச்சு சொல்ல முடியாது திருஷ்ணாங்கிறது பெண்பால் சொல் அது யாருக்கு உடையவனா இருக்கானோ அவனுக்கு பேரு திருஷ்ணஹா திருஷ்ணஹான் ஆசை நிறைய இருக்கிறவன் அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய சாஸ்திரங்கள் தர்மமான ஆசையை குறை சொல்லவே இல்லை என்னவோ ச வேதாந்தம் படிச்சா நமக்கு ஆசை எல்லாம் ஆசையை விடு ஆசையை விடுன்னு சொல்லுகிறது அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்க கூடாது சாஸ்திரம் அதர்மமான ஆசையைத்தான் குறை சொல்லுகிறது தர்மமான ஆசையை குறை சொல்லலை நம்ம வந்து நல்ல விஷயங்களை படிக்கணும் நல்லதாக தெரிந்து கொள்ளணும்ங்கிற ஆசை நல்ல ஆசை தான் நான் பல முறை சொல்லி ாலும்ாபகப்படுத்தமத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை சாஸ்திர சம்மதம் தர்மத்துக்கு விரோதமான ஆசை சாஸ்திர அசம்மதம் அவ்வளவுதான் ஆக என்னால இவன் என்ன பண்ணுகிறான் இவனுக்கு வந்து ஆசைங்கிறது தார்மிகமான ஆசையும் கூட கிடையாது தார்மிகமான ஆசைங்கிறது வியாஹாரிக திருஷ்டியாக இருந்தாலும் நிறைய புண்ணியம் வேணும் அது வேணும் இது வேணும் ஒன்றும் இல்லை எல்லாமே அனித்யம் தெரிந்து கொண்டான் எதா இக கர்ம சித்தா லோகா க்ஷீயத்தே ததா அமுத்திர புண்ணிய என்பது வேத வாக்கியம் நாம் இந்த லௌகிக கர்மத்தினால இங்க செய்யக்கூடிய கர்ம பலன்கள் எப்படி அழிகிறதோ அதுபோன்று புண்ணிய கர்ம பலன்களும் என்று வேதங்கள் சொல்லுகிறது ஆகையினால அவனுக்கு எல்லாத்திலையுமே வைராக்கியம் வந்தாச்சு சுருக்கமா சொன்னா ஆனந்தம் என்பது அடைய முடியாது என்பதை நன்கு புரிந்து கொண்டவன் நிவத்த திருஷ்ணஹான என்ன அர்த்தம் ஆனந்தத்தை புறத்தே நாம் ஒரு நாளும் பெற்றுவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டவன் அந்த காரணத்தினால் ஆனந்தத்தை புறப்பொருள்களிலே நாடாதவரும் ஆனந்தம் எதுனாலையும் வராது எந்த ஆனந்தம் வரதாலும் அதுல துளி துக்கம் உட்கார்ந்துகிட்டு தான் இருக்கும் ஆத்மானந்த தவிர பாக்கி எந்த ஆனந்தமும் பூர்ணமானது கிடையாது ஆகையினாலும் முடிய போறது ஆகையினால இந்த ஆனந்தம் எல்லாம் என்னன்னா ஆனா ஒரு பிரயோஜனம் என்னன்னா இந்த ஆனந்தம் அனித்தியம் இந்த கேம்ப்ல புரிஞ்சது அதுதான் பெரிய அது புரியாம போயிடுமே நன்றாக இருந்தது நன்றாக இருந்தது அப்படின்னால என்னது அங்க போய் சொன்னால என்ன இப்ப எப்படி ஆகையினால இவன் என்ன புரிந்து கொண்டான் இருந்தாலும் சரி பிரம்மாவுடைய ஈடாகாது என்று வேதங்கள் சொல்லுகிறது சயேகோ பிரம்மண ஆனந்தோத்ய சகாமக வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது அந்த பிரம்மாவுக்கு இருக்கிற ஆனந்தம் இந்த வேதம் படிச்ச வைராயமுடைய மனிதனுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறது எல்லாமே உள்டா எப்படின்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் பொசஸ் பண்ண பொசஸ் பண்ண ஹாப்பினஸ் நினைச்சுட்டு இருக்கோம் நேர் மாற சொல்லுறது விடவிட ஆனந்தம் எப்படி ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே அப்படிங்கிறார் திருமூலர் आशेय पडपड़ आईवरुं तुन्बंगल्ड आशेय विडविड़ आनंदमामे। सुरमंदिर तरु मूल निवासह शैयाद जिनंभूतल वासह सर्व परिग्रह भोगत्यागह कस्य सुखम्न करोति विरागह शेंकराचरियर केकरर सुरमंदिर तरु मूल न மரத்தடிதோ புலி அதுவும் இல்லைன்னா வெறும் தரையில் ஒன்னும் கிடையாது அது மாத்திரம் இல்ல நோஷ்யா யாரும் கிடையாது குடும்பம் கிடையாது எல்லாவற்றையும் விட்டு விட்டான் அப்படி சொல்றாரு அவனுக்குத்தான்ப்ப உண்மையான ஆனந்தங்குற சர்வ பரிகிரக போக தியாக கஷ்ய சுகம் ந கரோத்தி விராகா வைராகியமானது யாருக்குத்தான் இன்பத்தை தராதுன்னு கேள்வி கேட்கிறார் ஜெவராஜர் நினைச்சிட்டு இருக்கோம் பணம் இருந்தா தான் இன்பமா இருக்க முடியும் நினைச்சுருக்கோம் ஆனா இதுக்கு நேர் மாறா இருக்கு வேதம் சொல்லுகிறது எதுக்கு இதெல்லாம் வளர்த்தி கொண்டே போறேன் நிவிறத்த திருஷ்ணா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் இதுக்கு அதாவது நிவிறத்த திருஷ்ணஹா தாகம் குறைந்தவன் ஆசைகளை குறைத்து கொண்டவன் அவனுக்கு ஒரே ஆசை என்னன்னா ஸ்வரூபத்துல ஞானத்துல உறுதியாக இருக்கணும் அப்படிங்குற ஒரு ஆசை அது வியாவகாரிக திருஷ்டி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அந்த ஆசையும் மித்யாக தெரிந்து கொண்டிருக்காம அதனால நிவிறத்த திருஷ்ணா தத்தஹா திருஷ்டி பிரதி நிவருத்திய தத்தகானா குதா ததாகனா அவைகளிலிருந்து பார்வையை திருப்பி எவைகளிலிருந்து எண்ணங்களிலிருந்து ஐயோ இப்படியெல்லாம் மனசு நினைக்குது அப்படியெல்லாம் நினைக்குது அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் இருக்கேன் அதுலேருந்து எண்ணங்களையெல்லாம் திருப்பி என்ன பண்ணுறதோ ஏது பண்ணுறதோ அப்படியா இப்படியா நிறைய பேருக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப கவலை இப்போ நன்றாக இருக்கிறோங்கிறத பற்றி சந்தோஷப்படுறதே இல்லை என்னாகுமோ ஏதாகுமோ ஃப்யூச்சர் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப ரொம்ப ஒரி கவலைப்பட்டுருக்காங்க நிச்சயமாக ஒன்று தெரியும் நம்ம சாக போகிறோம் அது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆகினாலும் அதில் என்ன வேணாலும் வரலாம் ஒன்று வியாதிகள் வரலாம் இல்லை நல்லாவும் போகலாம் இல்லை ரெண்டும் கட்டானா படுக்கவும் முடியல நடக்கவும் முடியல இப்படி ஒரு அவஸ்தையாகவும் இருக்கலாம் என்ன வேணாலும் வாழ்க்கையில் வரலாம் வாழ்க்கையில என்னதான் சொல்ல முடியுமா அடுத்த எண்ணத்தையே நம்மளால சொல்ல முடியல எத்தனையோ வருஷம் கழிச்சு என்ன வயசான பிறகு என்ன இல்லாம பாலிசி இப்பொழுது நீங்கள் இருபதாயிரம் ரூபாய் என்னமோ ஆயிரம் ரூபாய் போட்டு வச்சா உங்களுக்கு வருஷம் கழிச்சு வரப்போறது அத பத்தி நமக்கு ஒரு ரொம்ப பிளானிங் எல்லாம் இருக்கு இல்லையா அப்ப நம்ம போட்டோம்னா இப்ப மூணு மரம் வைக்கலாம் மூணு வரைக்கும் வைக்கிற போது இடையில இடையில ஒரு மரத்தை கட் பண்ணலாம் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு மரத்தை கட் பண்ணா இத்தனாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சு மரத்தை ஒரு மரத்தை கட் பண்ணி பிளான் பண்ணி லட்சம் என்ன பண்ற ரசிக்கிறியா நீ இனி எல்லாம் எப்படி இருக்கும் பத்தி கற்பனையிலே ஓடின் இருக்கு அதெல்லாம் விட்டு விட்டு அந்த கற்பனைகளை விட்டு விட்டு நடந்து போனவைகள் நடக்க போகின்றவைகள் எல்லாம் கற்பனைகள் எல்லாம் விட்டு விட்டு தத்தா பிரதிநிவர்த்திய நிவர்த்திய ஆனந்தம் என்னைக்கு விடுபட்டு சொல்லுகிறார் பேசாம சும்மா இருங்க சும்மா இருந்தா என்ன அர்த்தம் சாப்பிடாதே தூங்காதே அர்த்தம் இல்லை சும்மா இருந்தா அதை பத்தி எல்லாம் அதிகமா அலட்டிக்காது வருவது வரட்டும் போனால் போகட்டும் அதனால வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் நான் பாட்டுக்கு அகம் ஸ்வஸ்தா ஸ்வஸ்தான்னு ஸ்வஸ்மின் திஷ்டதி இத்தி ஸ்வஸ்தா தன்னில் தான் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்வஸ்தகான்னு பேர் ஸ்வஸ்தாயிருச்சான்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதனால அவன் வந்து உடம்பு வலியில இருந்தானான் இப்ப வலியை விட்டு வந்துட்டானு சொல்றாங்க இல்லையா சும்மாயிருந்தாலும் குட் தாட் வந்தாலும் பண்ணாது பேட் தாட் வந்தாலும் சும்மா கல்லு மாதிரியா இருக்குது சும்மா நான் எங்க வேண்டாமுனா இச்சாதான் அப்ப நிவத்த திருஷ்ணஹாக்கும் நெரீகாக்கும் என்ன அர்த்தம் சொல்றது நெரீகாலும் தான் ஆசை இல்லாதவன் தான் ஆனா அதுக்குதான் இங்க போட்டிருக்கோம் செயலற்றவனாய் செயலற்றவனாய்னா அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி செயல்கள் புரியாதவனாயின்னு அர்த்தம் இன்னாட்டி வேற ஒரு அர்த்தம் சொல்லலாம் அதாவது பற்று ஆசைங்கிறதுக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு பற்றுக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கு பற்று சொன்னா நாம ஏற்கனவே வைத்திருக்கிற பொருள்ல நாம வச்சிருக்கிற பிரியத்துக்கு பேரு பற்று நமக்கு இனிமே வேணும்னு நினைக்கிற பொருள்ல நாம வச்சிருக்கிற பிரியத்துக்கு பேரு ஆசைன்னு பேர் புரியுறதா ஏற்கனவே இருக்கிற பொருள்ல வச்சிருக்கிற பிரியத்துக்கு பேரு பற்று ராகா இனிமே நமக்கு என்னெல்லாமோ வேணும்னு நினைக்கிறோமே அதுக்கு பேரு நிவத்த கிருஷ்ணஹான் போட்டுக்கலாம் ஆசையற்ற பற்றற்றுபவ உண்மையான சுக அனுபவத்தில் இருப்பாயாக நிஜ சுக நிஜ சுக அனுபவா அனுபவம்னா ஞாபகம் வச்சுக்கணும் நிஜ சுகானு சொன்னா நிஜ சுகமான சுகம் அனுபவமாகவே இருக்கிறது தினந்தோறும் தூக்கத்துல பாக்கிறோம் தூக்கத்துல பாருங்க ஒரு பொருளும் இல்லாமதான் நம்ம ஆனந்தமா இருக்கும் தூக்கத்துல முடிக்கிற போது பொருள் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கிறதுனால இன்பமும் துன்பமும் கலந்திருக்கு தூக்கத்துல இன்பமும் துன்பமும் கலந்துருக்கா என்ன இருக்கு தூக்கத்துல இன்பம் தான் இருக்கு காரணம் என்ன அங்கே தேசம் இல்லம் இல்ல ஆணா தெரியாது பொண்ணா தெரியாது கங்கை கரையா தெரியாது மெட்ராஸா தெரியாது கோயம்புத்தூரா தெரியாது சொல்லிக்கிறேன் தேனியா தெரியாது சன்னியாசின்னு தெரியாது கிரகஸ்தன் தெரியாது வானப்பிரஸ்தன் தெரியாது பிராமணன்னு தெரியாது க்த்யன்னு தெரியாது ராஜான்னு தெரியாது மந்திரின்னு தெரியாது போறோம் ஆகையினால இப்படி ஒன்றுமே தெரியாது தூக்கத்தில் வந்து ஒரு வஸ்துவும் இல்லை ஆனந்தமா இருக்கு அதை புரிஞ்சுட்டு முழிச்சுருக்க வேண்டியதானே முழித்துக்கொண்டு ஒரு வஸ்துவும் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிறவரு தான் வேதாந்தம் புரிஞ்சுக்கிறதா வேதாந்தம் வந்து ஒரு பொருளும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கும் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா நீ எதோடையும் கனெக்ஷன் வச்சுக்காது எனக்கு இன்பம் மனதுல இன்பம் உண்டாக வேண்டும் நினைக்காது பாசிபிள் நீயேவ ஆத்மனா துஷ்டா சங்கராச்சாரியா சொல்லுகிறார் ஆத்ம ஏவ சுக அனுபோக்தா ஆத்மா ஏவ சுக அனுபவச விஷயா ஆத்மா ஏவ சுகசாதனம் ஆத்வ சுட ஆத்மரதிதாம் வரிஷ்டோபிஷத்து பாத்திருக்கிறோம் அதனால் நிஜ சுகானு இரு அது மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார் ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது எது இது சந்திருஷ்யத்தை மனதுக்கும் தோன்றி கொண்டுதான் இருக்கும் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க நமக்கு ஞானம் வந்தாச்சுன்னா இந்த உலகமே தெரியாம போயிரும் உலகமே நிறைய பேர் நீங்கள் வேணால் பாருங்கள் சில பேர் ரொம்ப இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்காமல் சும்மா என்னவோ சாதாரணமாக படிச்சிருந்தாருன்னா பாருங்கள் வேணேன் அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க அந்த அனுபவம் வரணுங்க அதாவது ஒரு தோற்றமும் நமக்கு தெரியக்கூடாது ஏன் என்னாச்சு நல்லா தானே இருந்த நல்லா தெரிஞ்சால் என்ன குறைஞ்சி போச்சு இல்லை இதுதான் எங்கள் இந்த உலகம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது எல்லா அனுபவத்தில் இருந்துட்டுருக்கு இது விட்டு போகணும் நான் ஆனால் முடிச்சுட்டுருக்கணும் எப்படி விவகாரம் எல்லாம் பண்ணணுமா ஆனால் உலகம் தெரியப்படாத அது எப்படி நடக்கும் விவகாரம் பண்ணணும் ஆனால் உலகம் தெரியக்கூடாது நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கணும் நான் நடக்கிறேங்கிறது எனக்கு தெரியக்கூடாது நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நான் சாப்பிட்றேங்கிறது தெரியக்கூடாது நான் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆனால் பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியக்கூடாது அது நடக்கவே நடக்காது அது ஸ்ருதி யுக்தி அனுபவ விரோதம் நடக்காது அது சில சமயம் வேணா பிளாங்க் லுக்குன்னு சொன்னேன் பாருங்கள் அது மாதிரி சில சமயம் நடக்கும் அது என்னது அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம் எங்கேயோ ஞாபகத்தில் வச்சுண்டு அது சில சமயம் நடக்கும் ஆனால் உலகம் தெரியலன்னு சொல்ல வேற எதோ ஞாபகத்தில் மனசு இருக்கு ஏதோ டீப்பாக என்னத்துலேயும் இருக்காது இல்லாட்டி கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கு அது ஒரு அபாவ நிலை அது ஒரு வகையான அவஸ்தா அது கண்டினியூ கண்டினியூடாக இருக்காது ரொம்ப ரொம்ப தொடர்ந்து இருக்காது அது தொடர்ந்து அது இருக்கவே இருக்காது ஆகையனால என்ன சொல்கிறார் கொச்ச சந்திருஷ்யோ உலகத்தை பொய்யென்று உறுதி செய்த பின்னரும் அவஸ்து புத்தியா தியம் எது இதம் கொச்ச சந்தரிஷ்யே அவஸ்து புத்தியான்னா இது வஸ்துவே கிடையாது கேவல நாம ரூப மாத்திரம் கேவல நாமரூபம் மாற்றம் வெறும் பெயர்களும் வடிவங்களும் தான் இருக்கிறதே தவிர உண்மையிலே இங்கே ஒரு பொருளும் உலகத்திலே இல்லவே இல்லை வெறும் தோற்றமே இது எதனால தெரிஞ்சது அவஸ்து புத்தியம் அறிவினால இது தியாகம் பண்ணப்பட்டது பிரமாய் அது மீண்டும் குழப்பத்தை தரா சமஸ்கிருதத்தில் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க எரிந்த கயறு கட்ட எரிந்த கயிறு கயிறு இருக்கு அது எரிஞ்சு போச்சுன்னா அந்த கயிறு அப்படியே ஃபார்ம்ல இருக்கும் ஆனால் எடுத்து கட்ட முடியாது அதே மாதிரி இந்த உலகம் வந்து என்ன ஆகும்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அது அறிவுக்கு பொய்யாக இருக்கும் அது பாதிக்கவே பாதிக்க யாராவது என்ன ரிப்போர்ட் சொல்லுவாங்க என்ன இல்லாம அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஒரே வார்த்தை யாரது மகாத்மாக்கள் தர்மமா ஏதாவது நம்ம வேலையில குறை சொன்னாங்கன்னா ஒருவேளை யோசிப்போம் ஆனா அனாவசியமா தேவையில்லாம என்னத்தையாவது யாராவது சொன்னாங்கன்னு வச்சுங்க உடனே இந்த ஞானம் வேலை செய்யும் என்ன செய்யும் அவஸ்து இதெல்லாம் வஸ்துவே கிடையாது யாராவது மகாத்மாக்கள் பெரியவங்க ஏதாவது சொன்னா அந்த வார்த்தைக்கு மாத்திரம் அதுவும் யோசிச்சு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த வார்த்தைக்கு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் உயிர் கொடுக்குறதுன்னு பாப்பாங்க ஒருவேளை புரிஞ்சிக்காம அவங்க பேசலாம் குரு கிட்ட வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வரக்கூடாது சிஷியனுக்கும் கூட மனஸ்தாபம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரிகிறது மனசுல தாபம் வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்கு ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கலாம் எவ்வளவோ சான்ஸ் இருக்கு ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனாக வரும்போது என்னென்ன வெளியில சொல்றதில்லை நீ சொல்றதை மதிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறது பேச வேண்டியதான் அதுக்கு இந்த ஞானம் திருடமா இருந்தா தான் முடியும் சிரசுமே வாயில சொல்லுவோம் உள்ளுக்குள்ள உருத்தம் உள்ளுக்குள்ள உருத்தம் வாயில சொல்லிடுவோம் அப்படிம்போம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே நம்ம தனியா இருக்கிறவோ அதிகமா வரும் நேரில் இருக்கிறவங்க சிரிச்சு கிரிச்சு சமாளிச்சுடுவோம் அப்புறம் தனியா இருக்கிறப்போ அது எப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே அதுக்குத்தான் நிருத்தியாசனம் நிருத்தியாசனமே அதுக்காக தான் வச்சிருக்கு தனியா நன்றாக யோசிச்சு இதெல்லாம் அதெல்லாம் பிரமம் அவஸ்து மித்யா இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அது குழப்பத்துக்கு காரணமாக இந்த உலகமோ உலக வாழ்க்கையோ நம்மை குழப்பாது முதல்ல அறிவில்லாத போது இந்த உலகம் குழப்பத்துக்கு காரணமாக இருந்தது அறிவு வந்தவுடன் இந்த உல உலகம் நம்முடைய குழப்பத்துக்கு காரணமாகாது ஜகதேக்கம் நந்தனவனம் சர்வேபி கல்பதுருமா இந்த உலகம் நந்தவனம் ஆகையினால என்ன பண்ணுவானா இதுல இருக்கிற நல்லதை மாத்திரம் அவன் பார்த்துட்டு போயிடுவான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் ஒரு பக்கம் கெட்டது இருக்கு இன்னொரு பக்கம் நல்லது இருக்குன்னு வச்சு அவன் என்ன பண்ணுவானா நல்லதையே பார்த்துக்கொண்டு அந்த நல்லதும் ஒரு தோற்றம்னு புரிந்து போயிடுவோம் அதாவது ரிலேட்டிவ் பீஸுக்கு நல்லது அப்சல்யூட் பீஸுக்கு நாலட்ஜ் எப்படி ரிலேட்டிவ் பீஸுக்கு என்ன வேணும் தர்மம் வேணும் அப்சல்யூட் பீஸுக்கு என்ன வேணும் வேணும் இது ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னா அதர்மம் டிஸ்டர்ப் பண்ற போது அப்சல்யூட் பீஸுக்கு போயிடணும் எல்லாம் ரொம்ப ஜாகிரதா ஹேண்டில் பண்ணணும் பண்ண கையிலே தூக்கி பண்ண முடியும் அப்படின்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த தோற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த தோற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கும் உடம்பு ஃபீலிங் இருந்துதான் இருக்கும் ஞானம் வந்த உடனே உடலை உணராம இருக்க மாட்டோம் உடம்பு ஃபீலிங் இருந்துதான் இருக்கும் கொசு கடிச்சா கடிக்கிறதுன்னு தெரியும் வயிறு கடபுடான்னு பண்றதுன்னா கடபுடா பண்றதுன்னு தெரியும் உடம்புல சூடு அதிகமாகிறது கண்ணெல்லாம் எரியதுன்னா நன்றாக தெரியும் ஆனா அது உடம்போட தர்மங்கறதும் தெரியும் அது உடம்போட தர்மங்கிறதும் சேர்ந்தே தெரியும் வேலை செய்யும் அந்த விற்பி வரும் இந்த விற்பி இந்த சரீரத்துல இருக்கிற வேதனா விருத்தி வரும் போது அந்த ஞான விருத்தி வந்து வேதனா விருத்தியோட சண்டை போடும் போட்டு வேதனா விருத்திய ஜெயிக்கும் வேதனா விர்த்தி வேதனா வத்தின் உணர்றதுங்கிறது வேதனா வத்தி வேதனா விரத்திய வேதனா வேதனா விர்த்தி அந்த அந்த வேதனா விரத்திய ஷரீரம் மித்தியாங்கிற விற்பி போராடி தெரி கொள்ளது கிடைக்கிறது நிறைய பேர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் ஆத்மாவை புரிந்து கொண்ட பிறகு உடல் உணர்வு இருக்காது அதுக்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தேகாத்ம புத்தி தேகாத்ம புத்தி தேகாத்ம புத்தி இருக்கிற வரைக்கும் ஆத்ம ஜானம் வராது அந்த மீனிங் தப்பு தேகாத்ம புத்திக்கு உடல் உணர்வுங்கிற மீனிங் தப்பு உடலே ஆத் நான் நினைக்கிறதுக்கு பேர் தான் தேகாத்ம புத்தி தேகாத்ம புத்தி என்ன அர்த்தம் உடம்பே அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அந்த நினை நினைப்புக்கு பெயர் தான் தேகாத்ம புத்தி உடல்ல உணர்றதுக்கு பேர் தேகாத்ம புத்தி உடம்பையே தேகாத்ம புத்தின்னு பேர் நிறைய பேர் அர்த்தம் பண்ணியிருக்காங்க தேகாத்ம புத்தின்னா சரீரத்தை தான் தேகாத்ம புத்தி அப்படி கிடையவே கிடையாது விருத்தம் வாக்கியம் இவ என்ன அதனால என்ன சொல்ல விரும்புகிறேன் என்ன உடம்பும் இருந்துகிட்டு இருக்கும் உடம்புல அனுபவங்களும் இருக்கும் பிராரப்த கர்மமும் இருக்கும் பிராரப்த கர்மத்துக்கு இடையில ஞானத்தோட வாழ்றதுக்கு பேர் தானே ஜீவன் முக்தி பிராரப்த கர்மனா சகவனம் ஏவ ஜீவன் முக்தி என்ன வாழ்ந்து கொண்டு அர்த்தம் வாழ்ந்து கொண்டு என்ன அர்த்தம் பிராரப்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டும் பிராரப்த கர்மத்துல என்ன இருக்கும் சுகம் துக்கம் ரெண்டு இருக்கும் அந்த சுக துக்கமான பிராரப்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு இடையில் ஞானத்தோடு வாழ்வதற்கு பெயர்தான் ஜீவன் முக்தி என்று பெயர் எவ்வளவு சிம்பிளா தெளிவா நன்றாக புரியறது பாருங்க எனக்கு உங்களுக்கு எப்படி புரியறதோ தெரியல எனக்கு புரியுது எனக்கு புரி உங்களுக்கும் நம்பிக்கையில நான் பேசுக்கோகத்துக்கு போயிடுவோம் சித்தோ நஷதி சோய மதிராமே நிறமவ பசியகமமஸ்வேதவா <Sitvona> வாசோய அருமையான பாஷைகளில் அதே கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பகவான் அதாவது தேகம் நஸ்வரம் அவஸ்திதம் உத்தித்தம் தேகம் சித்தா ந பசிய அதாவது அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரார்த்த கர்மம் அர்த்தம் இந்த இடத்துல ஏன்னா பகவான் சொல்லிருக்கார் தெய்வம் அப்படின்னு சொன்ன நம்முடைய பிராரப்த கர்மன்னு அர்த்தம் உத தெய்வது பிராரப்த கர்மத்தினால வருவதும் போவதும் உடைய இந்த உடம்பு அது மாத்திரமல்ல அவஸ்திதம் உத்திதம் வா உட்காருகிறது எந்திரிக்கிறது கர்மத்தினால அது உட்காருகிறது தூக்கத்திலிருந்து முழிக்கிறதுக்கு காரணமே இதோட முடிஞ்சது தூக்கம் உனக்குற பிராரப்தம் முடிஞ்சு போச்சு இனி முடிச்சிருக்கிற பிராரப்தம் தூங்குற பிராரப்தம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன கஷ்டப்பட்டாலும் தூங்க முடியாது பன்னெண்டு மணி வரைக்கும் மத்தியானம் அதுக்கப்புறம் எழுந்து சாப்பிட்டு தூங்கணும் எப்படி எப்படியும் எப்படியும் அவஸ்தி உத்திதம் எழுந்திருக்கிறது நஸ்வரம் அழிஞ்சு போகக்கூடியது தேகம் இந்த தேகத்தை சித்தகா ந பசிய சித்தானம் குறிக்கோளை அடைந்தவன் தத்துவத்தை புரிந்து கொண்டவன் அர்த்தம் ஆத்மா நித்தியசித்தமானது என்பதை அறிந்து கொண்டு ஆத்மாவே நான் என்பதை அவன் அறிந்து கொண்டிருக்கின்றானோ அவனே சாஸ்திரம் சித்தன் என்று குறிப்பிடுகிறது நஷா அத்தியகமஸ்வரூபம் ஏனென்றால் அவன் தனது உண்மை வடிவை புரிந்து கொண்டிருக்கிறான் அதை அவன் பொருட்படுத்துவதில்லை பார்க்கறது இல்லைன்னு அர்த்தம் பார்க்கறது இல்லைனா இந்த இடத்துல மீனிங் என்ன பொருட்படுத்துறதில்லேன்னு அர்த்தம் நான் கீழே ஞானி அறிவதில்லைன்னு போட்டிருக்கேன் அதை நீங்க அடிச்சிட்டு பொருட்படுத்துவதில்லைன்னு போட்டுக்கிறது நல்லது பொருட்படுத்துவதில்லை ரியாலிட்டி கொடுப்பதில்லை அளவுக்கு மீறிய ரியாலிட்டி கொடுப்பதில்லை அளவுக்கு மீறியதில்லை திரும்ப திரும்ப கண்ணாடியை பார்ப்பதில்லை அளவுக்கு மீறி பவுடர் போடுவதில்லை அளவுக்கு மீறி அலங்காரம் பண்ணிக்கிறது மீறி பண்ண பண்ணாம நல்லா இருக்காது பார்க்காது அளவுக்கு மீறி பண்ணினா எல்லாமே அவஸ்தான் அமிர்த அளவுக்கு மீறினால் அவ்வளவுதான் அதனால அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறார் எப்படின்னா குடிச்சவன் குடித்தவன் வந்து அதுக்கு பாருங்க திருஷ்டாந்தம் எப்படி சொல்றாரு குடித்தவன் உடலில் ஆடை இருப்பதையோ இருக்கிறது இருக்கிறதையோ இல்லையோ இல்லைங்கிறத அவன் உணர்றதே இல்லை இருக்கிறதா இல்லையானே அவன் பார்க்கறது இல்லை யசா மதிரா மதாந்த பரிகிருத்தம் வாசகா தான் இருக்கிறவனுக்கு வந்து துணிய கட்டிருக்கோமா கட்டலையான்னு தெரியாது ஓஹோ இப்ப அப்படி அர்த்தம் பண்ணிக்க விடாது அது ஒரு திருஷ்டா எதுக்காக சொன்னா அவனுக்கு உடம்பு இருக்கிறதையே அவன் தெரிக்கிறதுபோதையினால உடம்பை பத்தி தெரியாமல் பைத்தியத்தினாலி அறிவால உடம்பை உணர்ந்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறான்னு அப்படியே ஒரு திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம் எடுத்து அந்த திருஷ்டாந்தில என்ன முக்கியமான விஷயம் அவனுக்குறதா இல்லையாங்கிறது உடம்பு இருக்கிறது அது மாத்திரம் இல்லை அது அவனுக்கு அந்த அந்த இடத்துல அவனுடைய இது அப்படி ஆனா அப்படியே எடுத்தா இங்க சரி வராது இந்த இடத்துல இவன் பொருட்படுத்துறது இல்லை மதிக்கிறது இல்லைங்கிற அர்த்தம் தான் வாசோ யசா பரிகிருத்தம் மதிரா கல்லு மத போதை அந்த குருடு அறிவிழந்தவன் அர்த்தம் குடி அறிவிழந்தவன் இவன் எதனால் என்ன குரு உபதேசத்தால் அறிவு பெற்றவன் யாரு ஞானி குரு உபதேசத்தால் அறிவு பெற்றவன் உடலை மதிப்பதில்லை குடிபோதையால் அறிவிழந்தவன் ஆடை இருக்கிறதா என்பதை இல்லையா என்பதை அறிவதில்லை அதுபோல அடுத்த ஸ்லோகம் தேகோபி தெய்வ கர்மயாவது ீாசமதிருன <hating and> <false95> ீாசு தூசி புனத்தே பிரதி இப்ப இந்த ஸ்லோகத்தில் அதுக்கு கிளியர் கிளியர் கிடைக்கிறது அங்க என்ன சொல்லப்பட்டது குடிச்சவன் வந்து ஆடையை பத்தி எப்படி உணராமல் இருக்கிறானோ அங்க உணராமல் இருக்கா இங்க உணராமல் இல்லை உணர்ந்திருக்கா மதிக்கிறது இல்லை அதுதான் அந்த இருக்கு அதே மாதிரி இங்க சொல்லிட்டு இருப்பாரு இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிகிறது அவன் விவகாரம் பண்ணுகிறான் கர்ம யாவத் பர்யம் திஷ்டி தேஹம் கர்ம தெய்வ வசகம் கர்ம ய்தேகோபி பிரதிசமீஷ் தேகு அப்பீட்சத்தை அதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் அர்த்தம் பிராரத் தர்மவசப்பட்டுள்ள இவ்வுடல் பிராணன் இந்திரியங்கள் தனது தோற்றத்துக்கு காரணமான கர்மம் உள்ள வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரதிசமீக்ஷத்தை இருந்து கொண்டிருக்கும் சாசுகுன்னு சொன்னால் பிராணன் ஒரு அர்த்தம் இருக்கு இந்திரியங்கள்னு அர்த்தம் இருக்குது அதனால பிராணன் இந்திரியங்கள் ரெண்டும் போட்டிருக்குது இல்லை அது இருந்து கொண்டிருக்கும் அதெல்லாம் பிராரத்த கர்மம் இருந்து கொண்டு இருக்கும் அதில் ஒன்றும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அப்படியே சமாதியில் இருந்து கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு உலக உணர்வே இருக்காது அப்படி இருக்கிறபோது அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் அது வந்து அது பிராரப்தத்தினால அது இருந்து கொண்டு இருக்கும்னு அர்த்தம் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து யோகசாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்கிறது இல்லை வேதாந்த சாஸ்திரத்தில் நம்மளை மாதிரியே ஆர்டினரி பர்சனாக அவன் விவகாரம் பண்ணிட்டு தான் இருப்பான் அதைத்தான் கிருஷ்ண கீதையில் அஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறாள் அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பார்த்து கொண்டிருப்பினும் உகர்ந்து கொண்டிருப்பினும் கேட்டு கொண்டிருப்பனும் எல்லா விவகாரங்களை செய்து கொண்டிருப்பனும் செய்து கொண்டு இருப்பினும் குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வா நசஜத்தேங்கிற கருத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது அப்போ அப்போ அந்த வார்த்தை கீதையில் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு எந்த ஸ்லோகம் இருக்கு பஷ்யன் ஷின்வன் அஞ்சாவது அத்தியாயம் ஏழாவது எட்டாவது ஸ்லோகம் இருக்கு அப்போ அந்த சமாதியை நாம இம்பார்ட்டண்டாக கொடுத்து எல்லாருக்கும் பாசிபிள் இல்லாத ஒரு சமாதியை முக்கியமா சொல் எல்லாருக்கும் பாசிபிள் இல்லாத ஒரு சமாதிக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது அஸ்ரன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் கிருண் அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது ஆகையினால யுக்திக்கும் சாஸ்திரத்துக்கும் நடைமுறைக்கும் ஒத்ததாக இருப்பது என்ற கருத்து ஆகையினால சமாதியில இருந்து கொண்டு இருக்கிறது அவர் உடம்பு இருக்கிறது பிராரத கர்மமா ஆனா அவர் இருக்கிற நிஷ்ட வந்து விவகாரத்துக்கு பொருந்தாது இந்த ஸ்லோகத்திலே அது சொல்லப்படலை ஆகினால என்ன சொல்லுகிறாருன்னா தம் சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதி யோகா பிரதிபுத்த பிரதிபுத்த வஸ்து வஸ்துவை பற்றி நன்கு புரிந்து கொண்டவன் தம் சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதியோகா அதனால் அந்த தனது உண்மை வடிவை நன்கு உணர்ந்தவன் பிராணம் இந்திரியங்களோடு கூடியது அதாவது சப்பிரபஞ்ச சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதி நன்கு உணர்ந்தவன்கிறதுக்கு தனது உண்மை வடிவை நன்கு உணர்ந்தவன் प्रतिबुद वस्तु साम अध अर्थम दमाधि अभी तारेल समाधि कड़िया समाधी सधीय मन्रमणीन समाधि योग अ அறிவு பூர்வமாக நன்கு உணர்ந்திருப்பதற்கு பேர் தான் சமாதினு பேர் ஜானேனர்த்தம் ஸ்திரான் அர்த்தம் அதிருடசமாதி சொன்ன சேம் கீதையே நான் திருமு கோட் பண்ணுறேன் ஷ்திவிப்பிரிபா தேசிய நஷ்ட சமாலு தோகம் அவாஸ் அந்த ஸ்லோகத்துல சங்கராச்சாரியார் சமாதிங்கிறதுக்கு பிரம்மன் சொல்லுகிறார் இருக்குது நிர்விகல்பாதி இல்ல வேதாந்த சாஸ்திரத்துல சொல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தித பிரஜூபம் ஆகினால அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் புனகா ந பஜத்தை கனவுக்கு ஒப்பான இந்த உடலில் பற்றுக் கொள்வதில்லை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மன்னியத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை செயல்களை செய்து கொண்டிருந்தால் என்ன கருதுகிறான் நான் எதையும் செய்வதில்லை என்று கருதுகிறான் கரோமி இத்தி மன்னேத மன்னியா கருதுகிறான் அர்த்தம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று பொருள் சுவாப்னம் புனகே இதோட வேதாந்தாஸ்திரம் ஆத்ம அநாத்ம விவேகம் ஓவர் கிருஷ்ணர் எங்க ஆரம்பிச்சார் இதாவது ஸ்லோகத்தில் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு ம தத்துவ விவேகத்தை உபதேசம் பண்ணினார் ஸ்லோகம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஏழு வரை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பகுதி இதுதான் இதுதான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய உபனிஷத்துக்களுடைய சாரம் இதனுடைய சுருக்கமான சாரம் என்னன்னு எண்ணங்கள் அது சம்ப அந்த எண்ணங்களுக்கு காரணமாக எண்ணங்களுக்கு இருக்கின்ற எண்ணங்களுக்கு எண்ணங்கள் எதை பற்றியதாக இருக்கின்றதோ அவைகளும் அவைகளை பற்றிய எண்ணங்களும் ஆப்ஜெக்ட்ஸ் தாட்ஸ் அவ்வளோதான் தாட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தாட்ஸ் அந்த தாட்ஸுக்கு இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எண்ணங்களும் அந்த எண்ணங்களுக்குரிய விஷயங்களும் எண்ணங்கள் விஷயம் இல்லாமல் ஏதோ எண்ணம் நமக்கு விடுதலை என்பது உபதேசிக்கப்பட்டது நீ அடுத்த ஸ்லோகம் இனிமே ஸ்லோகத்தை ஒரு தரம் சொல்றேன் அந்த நேயத்து சாங்கிய யோக குஷ்யம் உக்தம் யுஷ்ம தர்ம விபக்ஷயா சரி அது இருக்கட்டும் முதல் வரியை முடிச்சுடுவோம் என்னால் உங்களுக்கு ரகசியமான யோகமும் ஞானமும் உபதேசிக்கப்பட்டது இந்த இடத்துல யோகம்னு சொன்னால் தியானம் பண்ணுகின்ற முறை அது ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கு ஆனால் இந்த இடத்துல நிதித்தியாசனம்னு நம்ம அர்த்தம் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல இதெல்லாம் நிதித்தியாசன பரம்னு நான் சொல்லிட்டேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லப்பட்டதெல்லாம் யோகம் முப்பத்தி வரைக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி வரை சொல்லி கொடுக்கப்பட்டதெல்லாம் ஞானம் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் சொல்லப்பட்டதெல்லாம் யோகம் யோகம்னு சொன்னா இந்த இடத்துல நிதித்தியாசனம் அர்த்தம் நிதித்தியாசனம் இது ரொம்ப ரொம்ப ரகசியமானது என்ன ரகசியம்னா என்ன அர்த்தம்னா தர்மம் தெரியாதவங்களுக்கு உபதேசம் பண்ணினா அவங்க அதர்மம் பண்றதுக்கு இதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அவங்களும் குழப்ப அடைவாங்க மற்றவங்களையும் குழப்பிடுவாங்க அது மாத்திரம் இல்ல அவங்க இதுல எல்லாம் சமம்னு எல்லாரையும் சமத்துவமா பார்க்கணும்பாங்க சமத்துவத்தை நடைமுறையில கொண்டு வராத நீங்க என்ன வேதாந்தம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க சரி அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நாம திருப்பி கேட்கறோம் சமத்துவம் கொண்டு வரலாமா ஆணும் பெண்ணும் இஷ்டத்துக்கு வாழலாம் அந்த சமத்துவம் நாங்க சொல்லலை அப்ப வேற எந்த சமத்துவம் சொல்ற இல்ல வேற உயர்வு தாழ்வு பார்க்கிற மனப்பான்மை அதை சொல்றோம் அப்படிங்க அந்த உலகத்துல எதுவுமே விவகாரத்துல வந்து அப்ப அதுக்காக என்ன பண்ண பியூன் வந்து ஆபீஸ்ல சேர்ல உட்கார முடியுமா சமத்துவம் டீச்சர் டீச்சர்ஸ் எல்லாம் குழந்தைங்க வச்சு பாடம் சொல்லலாமே சமத்துவம் இதுதான் தகுதி இல்லாதவர்கள் அர்த்தம் ஆகினால தர்மம் வந்து ரொம்ப நன்றாக தெரிஞ்சிருந்தா தான் வேதாந்தம் சொல்லி கொடுத்தா சமத்துவம்னா என்ன மீனிங் புரியும் சமத்துவம் ஞான லெவல்ல தான் கிரியையில வர முடியாது கிரியையில எல்லாரையும் நம்ம போல நினைக்கணுங்கிறது வேற உணவு வேற விஷயம் அது வேற விஷயம் இந்த சமத்துவம்ங்கிறத சரியாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை நான் விஸ்தாரமா பிறகு பேச எப்ப வாய்ப்பு கிடைத்தா சொல்றேன் எனக்கு நேரம் இல்லை அந்த சமத்துவம் இங்க கிடையாது தர்ம தர்ம புஷ்யம்னு சொன்னது காரணம் சாதாரணமா யாருக்கும் டீச் பண்றதில்லை தர்மம் தெரியாதவங்களுக்கு டீச் பண்ணா அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க ஆகினாலது என்ன சொல்லுகிறார் ஜானீதம் யஜ்யம் ஆகதம் ஆகத்தம் யஜம் ஜானீத உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு தர்ம விவக்சயா நீங்கள் ஒரு தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீர்கள் அதன் பொருட்டு வந்த மகாவிஷ்ணு என்று என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துலதான் யாருன்னு சொல்ற வியாபகாரிக திருஷ்டில மகாவிஷ்ணுவாகிய நானே ஹம்ச ரூபத்திலே வந்திருக்கிறேன் அன்னபக்ஷி ரூபத்திலே வந்திருக்கிறேன் அல்லது துறவி வடிவிலே வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க இந்த இடத்துல யஜ்ஞம் சொன்னா விஷ்ணுன்னு அர்த்தம் ஏன்னா வேத வாக்கியம் யஜ்ஞோவை விஷ்ணு யமேவே என்பது வேத வாக்கம் அடுத்த ஷ்லோக்கம் சத்தியேஜம் ேஷ்ட இரு பிறப்பாளர்களும் சிறந்தவர்களே அகம் நான் யோகத்துக்கும் இப்ப சொல்லப்பட்ட யோகத்துக்கும் ஞானத்துக்கும் தர்மத்துக்கும் இதெல்லாம் சொல்றார் கர்ம காண்டத்துக்கும் கடைபிடிக்கப்படும் அந்த பிரமாணங்களால் அறியப்படும் அறத்திற்கும் தர்மத்தை பத்தின ஞானத்துக்கும் நானே இருப்பிடம் அந்த தர்மத்தை கடைபிடிக்கிற போதும் என்ன வச்சுதான் ஐஸ்வர்யம் எனப்படும் ஆளும் தன்மை புகழ் புலநடக்கம் அனைத்துக்கும் இருப்பிடம் நானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை சொல்றார் ஈஸ்வரத்துவ சித்தி அடுத்த ஸ்லோகம் जुण सर्वे निर्गुण निरपेक्षको गुणा सर्वे गुणा भजा गुण्ड नान यार निर्गुण நிரபேட்சகம் நிர்குணமாகவும் குணங்களற்ற எதையும் சார்ந்திராதவனாக இருக்கிறேன் ஆத்மானம் பக்தர்களுக்கு நன்மை புரிகின்ற அவர்களின் அன்புக்கு பாத்திரமான ஆத்மஸ்வரூபமான எண்ணெய் ஆத்மஸ்வரூபம் அவர்களுடைய ஆத்மஸ்வரூபம் இந்த அர்த்தம் அருமையான வார்த்தை இதெல்லாம் ஆத்மானம் ாதயோ குண இது வியாஹாரிக திருஷ்டில சமத்துவம் பற்றற்ற தன்மை முதலான குணங்களெல்லாம் என்னை அடைகின்றன இன்ன சந்தேக சபாஜயித் என்னால் இந்த சனகாதி முனிவர்கள் சந்தேகங்கள் நீங்கியவர்கள் ஆனார்கள் எப்படி இந்த எண்ணங்களை வெல்வது என்ற அவர்களுடைய சந்தேகங்கள் நீங்கியது அவர்கள் என்னை மேலான பக்தியோடு என்னை ஸ்தோத்திரங்களால் என்னை பூஜை பண்ணினார்கள் என்று உத்தவருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுகிறார் तैरह पूजित सम्युषिव्य अंद महर्षि न पूजिकपोत्रम बन पान என்னுடைய இடம் வைகுண்டத்துக்கு போனேன்னு அர்த்தம் என்னோட ரூமுக்கு போனேங்கிற மாதிரி பிரம்மதேவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அவங்க கேள்வி கேட்டாங்க அவர் பதில் சொன்னார் பிரம்மா பக்கத்திலே இருந்தார் புரிஞ்சு போயிட்டு தான் இருக்கும் அவர் பார்த்து கொண்டு இருக்கையிலேயே நானும் புறப்பட்டு சென்றேன் அப்படின்னு வியாபாரிக திருஷ்டியில இத சொல்லி முடிச்சுட்டார் ால நாமக்கமா இதக்கத்தை சுரு சொல்லது ஹம்சின் சாரத்தை முதல் ஸ்லோகம் கூறியது இரண்டாவது ஸ்லோகமும் மூன்றாவது ஸ்லோகமும் சத்துவகுணத்தை வளரச் செய்வதால் ஓங்கச் செய்வதால் உண்டாகும் பயனை கூறியது நாலு முதல் நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஸ்லோகங்களில் சத்துவகுணத்தை ஓங்கச் செய்வதற்கான உபாயங்கள் சொல்லப்பட்டன எட்டாவது ஸ்லோகத்தில் உத்தவர் மனிதர்கள் ஏன் தெரிந்து தவறு செய்கிறார்கள் என்று கேள்வி கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் காரணங்களை ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து ஸ்லோகம் வரையில் கூறி அறிவாளி இவ்வாறு இருப்பதில்லை என்பதை பன்னிரெண்டாவது ஸ்லோகத்திலே கூறினார் இந்த தத்துவங்களை கருத்துக்களை ஆழ்ந்து எண்ண வேண்டும் என்று பதிமூணாவது ஸ்லோகத்தில் பகவான் நிதித்யாசனத்தை உபதேசம் பண்ணினார் பதினாலாவது ஸ்லோகத்தில் முன்பே கூறியதாக இந்த ஞானத்தின் மேன்மையை சொல்லுகிறார் பதினைந்தில் உத்தவர் தாங்கள் முன்பு கூறியது என்ன என்பது பற்றி எந்த ரூபத்தில் கூறினீர்கள் என்பதன் மூலமாக கருத்துக்களை அறிய விரும்பி கேள்வி கேட்டார் பதினாறு முதல் அந்த முன்பு நிகழ்ந்த பிர சனகாதி முனிவர்களுக்கும் நிறைந்த நிகழ்ந்த உரையாடலை கிருஷ்ணர் கூறினார் ஸ்லோகத்திலும் இருபதாவது ஸ்லோகத்தில் அவர்கள் ஸ்ரீ அதற்கு கூறிய பதிலை சொல்லுகிறேன் என்று இருபத்தி ஓராவது ஸ்லோகத்திலே சொன்னார் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி ஓராவ ஸ்லோகம் வரை ஞானமும் யோகமும் உபதேசிக்கப்பட்டது ஞானம் என்றால் ஆத்ம அனாத்ம விவேகம் யோகம் என்றால் அதை தியானம் பண்ணுகின்ற முறை முறை அல்ல எப்படி தியானம் பண்ணுவது என்பதற்கான விஷயத்தையே நன்றாக சொன்னார் பகவான் ம் பூர்ணம பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ் பூர்ணமாதாய்ஷா